நாட்டினை நேர்களுக்கு வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்கள் அலுமையிலும் புட்டு செய்ய தேவையான பொருட்கள் புட்டு அரிசி ஒரு கப் சர்க்கரை தேவையான அளவு உப்பு ருசிக்கேற்ப தேங்காய் துருவல்ல வாழைப்பழம் தேவையான அளவு செய்முறை புட்டு அரிசியை வந்து நம்ம தண்ணியில் நினைச்சிட்டு அதை தண்ணி இறுத்துட்டு ஒரு துணியில போட்டு நல்லையே காய வச்சிடணும் நல்லா காஞ்சதும் அதை எடுத்து மா பவுடர் பண்ணி மா வச்சுட்டு அதை வந்து வருத்து வச்சுக்கலாம் நம்ம எவ்வளவு அரிசி எடுத்துக்கிறோமோ அதை வந்து நல்லா அந்த மாவை வந்து பவுடர் பண்ணி ஒரு டப்பால போட்டு வச்சா எப்போ வேணாலும் நம்ம போட்டு நம்ம இப்ப வந்து ஒரு கப் எடுத்துப்போம் ஒரு கப் புட்டு மாவு எடுத்துக்கிட்டு அதை வந்து தண்ணி ஒரு முக்கால் டம்ளர் ஒரு டம்ளர் தேவைப்படும் அதனால கொஞ்சம் கொஞ்சமா பார்த்து இதுல தெளிச்சு தெளிச்சு உப்ப நல்லா அந்த மாவோட கலந்துட்டு தண்ணி தெளிச்சு தெளிச்சு உதிரா வரா மாதிரி பெசஞ்சிக்கணும் ரொம்ப குழைய பெசிஞ்சிடக்கூடாது உதிரா மாவு வந்து உயிரப்பதான் இருக்கணும் குதிரா வரா மாதிரி பசஞ்சிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு புட்டுக்குழல் இருந்ததுன்னா அந்த புட்டு குழல்லு தேங்காய் துருவிட்டு தேங்காய் துருவல் ஒரு லேயர் அப்புறம் இந்த புட்டு மாவு ஒரு லேயர் தேங்காய் துருவல் ஒரு லேயர் இந்த மாதிரி புட்டு மாவு ஒரு லேயர் அப்படி போட்டு அதை வந்து ஸ்டீமில் அப்படி வேக வச்சு அப்படி இல்லைனாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இட்லி பாத்திரம் இருந்தாலும் இல்லை நம்ம என்ன ஸ்டீமர் வச்சுருக்கோமோ அதில் வச்சு அடியில் தண்ணி வச்சுட்டு இந்த இட்லி பாத்திரத்திலேயோ இல்லை ஸ்டீமர்லேயும் வச்சு இந்த மாவை வந்து தேங்காய் கலந்து வச்சிட்டு அது ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் ஸ்டீம்லயே வேக வச்சு எடுத்தோம்னா சூப்பராக டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி புட்டு தயார் இதுக்கு மேல நம்ம தேங்காய் சர்க்கரையை தூவிட்டு நல்லா கலந்துட்டு சாப்பிடலாம் அப்படி இல்லைன்னா சர்க்கரையும் வாழைப்பழம் கலந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம சர்க்கரை போடாமயே கடலை கறி மாதிரி தொட்டு சாப்பிட்டு சூப்பராவா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க ஒருவர்களை மீண்டும் சந்திப்போம்